அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே அறிவு நலம் தலைப்புல நாம பல விஷயங்களை இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம் மெய்யுணர்தல் அதிகாரத்தை பூர்த்தி பண்ணியாச்சு கடைசியா மெய் உணர்வது வாழ்க்கையினுடைய முடிந்த குறிக்கோள் வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை இங்கேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கேயே அதை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நாம இந்த மெய்யுணர்தல் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம இதுல இருக்கிற பத்து குரலை எப்படி படிச்சோங்கிறத நான் நினைவுபடுத்துகிறேன் வாழ்க்கையில உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான் அதற்காக திருவள்ளுவர் இந்த மெய்யுணர்தல் அதிகாரத்தை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார் முதல் குரலில் என்ன சொன்னார் இந்த உலக விஷயம்லாம் உண்மையிலேயே பொருளே அல்ல இதனுடைய தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் உலக வாழ்க்கையிலே நம்ம உழன்று கொண்டிருக்கோம் இதனால் நமக்கு மறுபடியும் மறுபடியும் உலகப்பற்று உடல் பற்று அதனால் ஏற்படக்கூடிய இன்பத் துன்பங்கள் தவிர்க்க முடியாதது ஆகவே நாம் என்ன பண்ணணும்னா துன்பத்தை எல்லாம் தரக்கூடிய இந்த உலக பொருள்களை புரிஞ்சிக்கணும் அதை போய் மதிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார் முதல் குரல்ல உலக பொருள்களுக்கு எவ்வளவு தூரம் அதாவது பொருள்கள் உறவுகள் சூழ்நிலைகள் நமது வாழ்க்கை இவைகளெல்லாம் ரொம்ப உண்மைன்னு நம்பிடக்கூடாது அதுக்குதான் முதல்ல துறவை சொன்னார் அதுக்கு முன்னால் நிலையாமையை சொன்னார் அதனால அதை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இங்கேயும் சொல்றார் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்புரல்ல இந்த உலகத்தில் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறத உண்மையு நம்பினா நமக்கு மறுபடியும் மறுபடியும் துன்பம் தான் அடுத்ததாக என்ன சொன்னார்ன்னா நம்ம இதை உண்மையு நம்பிட்டு இருக்கிற அந்த மயக்கம் போகணும் அந்த மோகம் போய் நாம முறையா பெரியவர்கள்டருந்து தத்துவ சாஸ்திரங்களை தத்துவ நூல்களை எல்லாம் படிச்சு உண்மையை தெரிந்து கொண்டோமானால் நமக்கு இந்த அறியாமை வாழ்க்கையினுடைய உண்மையை பற்றி அறியாமை நீங்கி நமக்கு இந்த உடம்பில் இருந்தாலும் உலக வாழ்க்கையில் தாமரை இலையில் தண்ணி ஒட்டாத மாதிரி நாம் இந்த உலகத்தை அறிவுபூர்வமாக புரிஞ்சு வாழ்வோம் இந்த உலகத்துக்கோ உடலுக்கோ சூழ்நிலைக்கோ உறவுகளுக்கோ நம்ம அடிமையாக மாட்டோங்கிறத ரெண்டாவது குரலில் சொன்னார் மூன்றாவது குரலில் இப்படி இந்த மாதிரி தத்துவங்கள் ஆராய்ச்சி பண்ற போது நிறைய சந்தேகங்கள்லாம் வரும் அந்த சந்தேகம் வர்றது தப்பு இல்லை அந்த சந்தேகத்தை நன்றாக சிந்திச்சு சரியான உதாரணங்களை கொண்டு முறையாக சிந்திச்சு சாஸ்திரத்தினுடைய கருத்துக்கள் பொய்யாக இருக்காது என்கின்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு எண்ணத்தோடு சந்தேகங்களை யுக்திபூர்வமாக நீக்கி கொண்டோமே ஆனால் தெளிவு பெற்றோமே ஆனால் அதை நம் மயமாக்கிக் கொண்டோமே ஆனால் இங்கேயே வீடு பேரு மோட்சம் என்று சொல்லக்கூடிய பேரின்பம் பேர் அமைதியை இங்கேயே உணர முடியும் என்று மூன்றாவது குரட்பாலே உபதேசம் செய்தார் மேலும் உள்ள கருத்துக்களை நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்